ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்வகம் நாம் ஆவஹந்திஹோமம் என்கிற தலைப்பில் ஆவஹந்திஹோமத்துனுடைய பெருமைகளை பார்த்தனு வரும் இந்த ஆவஹந்திஹோமம் என்பது மந்திரசாஸ்திரத்தில் ஒரு முறையாகவும் வைதிக முறையில் ஒரு முறையாகவும் பார்க்கிறோம் மந்திரசாஸ்திரத்தில் சொல்கிறபோது நாம் தினமும் செய்யக்கூடியதான வைஸ்வதேவம் என்கிற அனுஷ்டானத்தில் கடைசியில் இந்த ஆபந்தி ஹோமத்தை சேர்த்து செய்யணும் வைஸ்வதேவத்தோடு கூட அப்படின்னு நமக்கு மந்திரசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது சமையல் பண்ணுறபோது ஐந்து விதமான தோஷங்கள் ஏற்படுறது அது போகிறதுக்காக செய்யக்கூடியது இந்த வைஷ்வதேவம் என்பது கண்டினி பேஷினி சுல்லி ஜலகும்பகா உபஸ்கரகான ஐந்து விதமான அதாவது கண்டினி அப்படின்னா காய்கறிகளை நறுக்கிறது பழங்களை நறுக்கிறது அந்த காய்கறிகள் பழங்களை பூமியில் போட்டால் நன்னா முளைச்சி வரக்கூடியதான சக்தி வாய்ந்தது அப்படி இருக்கக்கூடியதை நாம் நறுக்கிறோம் அது ஒரு ஹிம்சை அது போகிறதுக்காகவும் அந்த பாபம் போகிறதுக்காக பேஷினி பேஷினால் இடிக்கிறது அரைக்கிறது தானியங்களே இடிக்கிறோம் அரைக்கிறோம் அது அந்த தானியங்களிலே ஜீவராசிகள் இருக்குது அதை ஹிம்சை பண்ணுறோம் அந்த பாபம் போகிறதுக்கு சொல்லி எரிபொருளாக நிறைய வஸ்துக்களை நாம் உபயோகிக்கிறோம் அது எரிய பொழுது அதில் பூச்சிகள் வந்து விழும் அந்த அக்னியில் அது ஒரு பாபம் ஜலகும்பாக தண்ணீரை எடுத்துன்னு வரும் தண்ணீரை எடுத்து வச்சு அதை காய்ச்சி உபயோகிக்கிறோம் சூடு பண்ணி உபயோகிக்கிறோம் அதில் நிறைய நிறைய நல்லவைகள் செய்யக்கூடியதான பாக்டீரியாக்கள் இருக்கு அதெல்லாம் ஜீவராசிகள் அதை நாம் அழிக்கிறோம் அதே போல் புடைக்கிறது சலிக்கிறது இதுபோன்ற போன்ற காரியங்கள்னாலே நாம் சில ஹிம்சைகள் பண்ணுறோம் இந்த ஐந்து விதமான ஹிம்சைய ஹிம்சை பண்ணுறதுனால நமக்கு ஏற்பட்ட பாபம் போகிறதுக்காகத்தான் இந்த வைஸ்வேவம் என்கிற அனுஷ்டானத்தை மகரிஷிகள் தினமும் செய்வதற்காக நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கா அந்த வைஸ்வதேவ அனுஷ்டானம் பண்ணுறபோது இந்த ஆவகந்தி ஹோமத்தை சேர்த்து பண்ணணும் வைஷ்வதேவம் அப்படிங்கிறது மூன்று பாகமாக இருக்கு அதாவது முதல்ல தன்னை சுத்தி செய்வதற்காக செய்ய வேண்டிய ஓர் விஷயம் இரண்டாவது தேவதைகளை உத்தேசித்து அக்னியில் செய்யக்கூடியதான ஆகுதிகள் மூன்றாவது பல ஜீவராசிகளை உத்தேசித்து செய்யக்கூடியதான பலி இப்படி மூன்று பாகமாக இருக்கு வைஷ்வதேவம் இந்த மூன்றையும் முடித்த பிறகு வைஸ்வேவ அனுஷ்டானத்தை செய்து முடிப்பதற்கு முன்னால் இந்த ஆபந்தி ஹோமத்தை செய்துக்கணும் நியாசம் செய்து கொண்டும் அதற்குன்னு ஞாசங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஞாசம்னா அந்த மந்திரத்தில் சொல்லப்படக்கூடியதான தேவதைகளை நம்முள் ஆவாகனம் செய்து கொள்வது அதற்கு நியாசம்னு பெயர் அந்த நியாசம் செய்து கொண்டு ஜபம் பண்ணி அந்த மந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்ணுறது அந்த மந்திரங்களை சொல்லி தர்ப்பணம் பண்ணுறது அந்த மந்திரங்களை சொல்லி உபஸ்தானம் பண்ணுறது அப்படிங்கிற முறையில் வகுத்து கொடுத்துருக்கா நைமித்திகமாக அது நைமித்திகமாக ஸ்ரீவித்யில சொல்லப்பட்டிருக்கு அதிலிருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா அவரவர்கள் தனக்காக செய்து கொள்ளலாம் இன்னொருத்தருக்காக வைஷ்வதேவம் இன்னொருவர் செய்ய முடியாது செய்யக்கூடாது வைஷதேவம் என்பது கிரகஸ்தான் செய்யணும் யாருக்கெல்லாம் அவுபாசனம் என்பது இருக்கோ அந்த ஔபாசனம் என்பது இருப்பவர்கள் தான் இந்த வைஷ்வதேவத்தை செய்ய முடியும் பிரம்மச்சாரிகளுக்கு வைஷ்வதேவம் கிடையாது சன்னியாசிகளுக்கு வைஷ்வதேவ அனுஷ்டானம் கிடையாது கிரகஸ்தன்தான் இந்த வைஷ்வதேவத்தை செய்யணும் அந்த சமைத்த அக்னியிலேயே செய்யணும் இதை இன்னொருவர் செய்ய முடியாது ஒருத்தருக்காக இன்னொருவர் சங்கல்பம் செய்து கொண்டு செய்ய முடியாது செய்யக்கூடாது அப்படி அவரவர்களுக்காக செய்து கொள்ளக்கூடியதான அந்த வைஸ் இந்த ஆவகந்தி ஹோமத்தை செய்ய வேண்டிய முறையை காண்பிக்கிறார் மந்திரசாஸ்திரத்தில் பகவத்பாதாச்சாரியார் இந்த வைதிக முறையில் பார்த்தால் அதற்கு ஷட்பாத்திர பிரயோகம் அப்படின்னு ஒரு முறை இருக்குது அதாவது பாத்திரங்களை சுத்தி செய்து அந்த சுத்தி செய்த பாத்திரங்களை வைத்து அந்த ஹோமத்தை செய்வது அதற்கு ஷட்பாத்திர பிரயோகம் அப்படின்னு பெயர் ஷட்பாத்திர பிரயோகா அப்படின்னு அல்லது அக்னிமுகம்னு சொல்கிற வழக்கம் அந்த முறையை செய்து கொண்டோ ஒரு அக்னிஹோத்திரம் செய்த அக்னியையோ அல்லது அரணியிலிருந்து கடைந்து எடுத்து வைச்ச அக்னியிலையோ செய்யக்கூடியது இந்த ஆவகந்தி ஹோமம் என்பது எல்லா ஹோமமுமே அப்படி செய்யணும் அனைத்து ஹோமங்களுமே அந்த ஹோமத்தை செய்ய வேண்டியதான அக்னி எந்த அக்னியாக இருக்கணும் அப்படின்னு பொழுது? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அக்னிகள் சொல்லப்பட்டிருக்கு அதை நாம விரிவாக முன்னரே பார்த்தோம் அக்னி சரித்திரம் அப்படின்னு அக்னியினுடைய ஆவிர்வாவம் அக்னிகள் எத்தனை விதம் அந்த அக்னிகள் எல்லாம் எங்கெங்கே இருக்குது எந்த அக்னியை எந்த ஹோமத்தில் எந்த முறையில் நாம் உபயோகிக்கணும் அப்படிங்கிறத முன்னரே விரிவாக பார்த்துருக்கோம் அப்படி இந்த ஆபகந்தி ஹோமத்திற்கு அக்னிஹோத்திரம் செய்பவருடைய அக்னி அல்லது அரணி என்கிற கட்டையிலிருந்து கடைந்து எடுத்து வைத்த அக்னி இந்த இரண்டு அக்னிகளுக்குள்ளே ஏதாவது ஒன்றை வைத்து இந்த ஆபஹந்தி ஹோமத்தை செய்யணும் அந்த மந்திரங்கள் அற்புதமான மந்திரங்கள் ஒரு தடவை செய்தால் போரும் இந்த ஆபஹந்தி ஹோமம் வைதிக முறையில் செய்கிற பொழுது இரண்டு பாகமாக இருக்குது அந்த மந்திரம் அந்த அனுஷ்டானமே இரண்டு பாகமாக இருக்குது அதாவது முதல்ல ஜபம் அதற்கு சங்கல்பம் தனியாக செய்து கொண்டு செய்யணும் பிறகு ஹோமம் இந்த இரண்டுக்கும் தனித்தனியாக சங்கல்பம் செய்து கொண்டு இந்த ஆவகந்தி ஹோமத்தை செய்யணும் ஒரு தடவை ஒரு ஆவர்த்தி சொன்னாலே போதும் ஒரு தடவை சொன்னாலே போதும் அது ரொம்ப பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது அத்தர்வண மந்திரம்னு பேர் அத்தர்வண மந்திரம் அப்படின்னா நாம் உபநயனத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் கல்யாணத்தில் சொல்லக்கூடியதான மந்திரங்கள் போல இந்த ஆபந்தி ஹோமத்தில் சொல்லக்கூடியதான மந்திரங்கள் கல்யாணத்தில் சொல்லக்கூடியதான மந்திரங்கள் ஜென்மாவில் ஒரு தடவை தான் அந்த மந்திரத்தை சொல்கிறோம் ஆயுஷ்காலம் முடிய பலனை கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் ஜென்மாவில் ஒரே ஒரு தடவை தான் அந்த மந்திரத்தை நாம் உபயோகிக்கிறோம் உபநயனமும் அதே போலதான் உபநயனம் என்பது ஜென்மாவில் ஒரே ஒரு தடவை தான் செய்துக்கிறோம் அதில் சொல்லக்கூடியதான மந்திரங்கள் ஆயுஷ்காலம் முடிய அந்த குழந்தைக்கு பலனை கொடுக்க வல்லது ஆகையினாலே தான் அந்த மந்திரங்களை நன்றாக தெரிந்து கொண்டு சொல்லி செய்யணும் அந்த மந்திரங்களுக்கு அர்த்தம் தெரியல அப்படிங்கிறதுனால அதே அலட்சியம் செய்யக்கூடாது அந்த விஷயங்கள்லே நமக்கு போதுமான அளவு ஒரு புரிதல் இல்லாததுனாலே தான் இந்நாளில் உபநயனங்கள் எல்லாம் செய்தும் செய்யாதது போல் ஆகிறது கல்யாணங்கள் எல்லாம் செய்தும் செய்யாதது போல் ஆகிறது காரணம் அந்த மந்திரங்கள் மேலே நமக்கு ஸ்ரத்தை குறைஞ்சி போயிடுது அது சொன்ன முறையில் செய்வதற்கான எண்ணம் நமக்கு இல்லை இப்போது இந்த நாளில் எப்படி சுலபமாக இருக்கோ அப்படி செய்து கொண்டும் நாம் வாழ்க்கையே ஒரு மாதிரி ஓட்டின் இருக்கோம் ஆகையினாலே தான் இந்த அளவுக்கு நாம கஷ்டப்பட வேண்டி நேர்றது ஆகையினாலே நாம் அந்த மந்திரங்களை நன்றாக தெரிந்து கொண்டு ஏன் அதை ஸ்ரத்தையாக நாம் செய்யக்கூடாது கட்டாயம் செய்யணும் செய்து அந்த பலனை நாம் அனுபவித்து தான் பார்க்க முடியும் அனுபவத்தில் நாம் அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படி அந்த மந்திரங்கள் அத்தர்வண மந்திரம்னு பெயர் கல்யாணத்தில் சொல்லக்கூடியதான மந்திரங்கள் எல்லாம் அத்தர்வண மந்திரம் அப்படின்னா ஒரு தடவை சொன்னால் போகும் ஆயுஷ்காலம் உடைய பலனை கொடுக்கக்கூடியது அதே போல்தான் இந்த ஆவஹந்தி ஹோமத்தில் சொல்லக்கூடியதான மந்திரங்கள் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் பார்த்தால் அற்புதமான அர்த்தங்கள் அதில் இருக்குது அந்த மந்திரங்களுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்